ும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதும் நெய்யே என்றும் வணங்குவதும் மறத்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இம்மயத்தன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே मुक्ति आनंदमे